ஒருவர் பள்ளியில் இமாமத் செய்பவராக இருந்தார் அவர் தொழுகையில் எந்த அத்தியாயத்தை ஓதுவதற்கு முன்பும் குல்கு அல்லாஹு அஹத் எனும் அத்தியாயத்தையும் ஓதிவிட்டே மற்ற அத்தியாயத்தை ஓதுபவராக இருந்தார் ஒவ்வொரு காத்திலும் இப்படியே செய்பவராக இருந்தார் நீர் இந்த கொள்குவாக வகது அத்தியாயத்தை ஓதிவிட்டு அது போதாது என்று கருதி கொண்டு மற்றொரு அத்தியாயத்தையும் ஓதுகின்றீர் இந்த அத்தியாயத்தை மட்டும் போதும் அல்லது இதை விட்டுவிட்டு வேறொரு அத்தியாயத்தை ஓதும் என்று மக்கள் அவரிடம் கேட்டார்கள் அதற்கு அவர் நான் இதை விட்டுவிட மாட்டேன் நீங்கள் விரும்பினால் இவ்வாறே ஓதி உங்களுக்கு இமாமம் செய்கிறேன் நீங்கள் விரும்பாவிட்டால் உங்களுக்கு இமாமம் செய்வதை விட்டுவிடுகிறேன் என்றார் அம்மக்கள் அவரை சிறந்தவராக கருதியதால் வேறெவரும் தங்களுக்கு இமாமம் செய்வதை அவர்கள் விரும்பவில்லை இந்நிலையில் நபிசல்லாஹூ அணேகி வசல்லம் அவர்கள் அம்மக்களிடம் ஒரு வந்தபோது மக்கள் இந்த செய்தியை தெரிவித்தனர் அப்போது நபிசல்லாஹூ அணேகி வசல்லம் அவர்கள் இன்னாரே உமது தோழர்கள் உம்மை வலியுறுத்துவது போல் நீர் செய்வதற்கு என்ன தடை ஒவ்வொரு ரக்காத்திலும் இந்த அத்தியாயத்தை நீர் அவசியமாக்கி கொண்டது என்று கேட்டார்கள் அதற்கவர் நான் அந்த அத்தியாயத்தை விரும்புகிறேன் என்றார் நீர் அந்த அத்தியாயத்தை விரும்புவது உம்மை சுவோனத்தில் சேர்க்கும் என்று நபி சொல்லுள்ள அலைகி வசல்லும் அவர்கள் கூறினார்கள்